அத்தியாயத்தை நான் மிக அதிகமாக விரும்புகிறேன் என்று ஒரு மனிதர் கூறினார் அதற்கு நீர் அதை விரும்புவதே உண்மை சொர்க்கத்தில் நுழைய செய்யும் என்று நபிசல்ல கூறினார்கள் திருமிதி இரண்டு ஒன்பது பூஜ்யம் ஒன்று புகாரியிலும் பாட தலைப்பாக இடம்பெற்றுள்ளது இது ஹசன் என திரும்பி இமாம் கூறுகிறார்கள்